கல்பத்த நம பிரச்சேேச்சேவா பிரிவசேத்தமோயே நம பிரியையம் பிரதிவசன்ப ம உதீச்சை திஷேஷன் நம நமதிஷே தே नमो देवता நமோராயே யாசம் பிரதிவசேட்ட மோ வாயேச்சேவசன்போ கங்கயமுனே வசந்தே பிரச சிரஞ்ஜீவிதம் வயோயோ नमो நமோ கங்காயமுனி நம வீட்டிருந் துணரும் இன்னியார் பந்தனை வந்த காதபர் பதரும் மை புரு கண்ணீயர் செப்புரு கமலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திரு பெரும்பூரையூரை சிவபெருமானேன் இப்பிரப்பருத்தமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சுவயன அமுதன அரிதற்கு அரிதன எழ அமரரும் அரியார் இது அவன் தீர்வுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்களுந்தரூரும் மது வளரற்போழின் திரு உத்தரபோஷ மங்கையுள்ளாய் தீர் பெருந்துரை மன்னா எது எமைப்பணி ஆரது ஆறது கேட்போம் பெருமான் பள்ளி எழுந்தருடாயே பெருமான் பள்ளி எருந்தருளாய மோ நமோசுருச்சரவிம் நமோ நம மோ நம பராவிம் நமோ நம वासी சுவாசத்தை கவனிப்போமா மனதின் அமைதி நன்கு உணரப்பட திருப்தி பொறுமை இவற்றை தியானித்த நாம் தானம் என்கிற குணத்தை தியானம் பண்ணுவோமா உயிர்களாகிய நமக்கு மனித உடல் வழங்கப்பட்டிருப்பதன் நோக்கம் நம்மிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் சமூகத்திற்கு வழங்குவதற்காகவேதான் அறிவாற்றல் அன்பு நல்ல எண்ணங்கள் சொற்கள் செயல் அனைத்தையும் சமூக நன்மைக்கே வழங்க கடமைப்பட்டிருக்கும் திறமைகள்ருதுவாயினும் செல்வமமாயினும் பிறருக்கு வழங்க வேண்டும் கிரீடி எனப்படும் லோப புத்தி நீங்க வேண்டும் செல்வங்களை ஏராளமாக வைத்திருப்பது யாருக்கும் பயனின்றி பாதுகாப்பது வாழ்க்கையைப் பற்றிய உண்மையை உணர்வோகளுக்கு பொருந்தார் ஹேயம் கீதா நாம சகசிரம் ஹேயம் ஸ்ரீபதி ரூபமகசிரம் தேய்தீன்தெல்வத்தை செல்வமில்லாத செல்வத்தை நன்கு பயன்படுத்துகின்ற ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் நமது செல்வம் அதர்ம செயல்களுக்கு துணை போகக்கூடாது धातारं सर्वभूतानि उपजीवन्ति दाता मक्कल उपजीवं वर् धातारं सर्वभूतानि उपजीवन्ति उजी पगव न ிந்தோங்குவா பீங்க தானே நமது தமிழ்நாட்டில் எண்ணற்ற ஆலயங்கள் வள்ளு மக்களால் உருவாக்கப்பட்டு பல்வேறு அறங்கள் நிகழ்ந்தன நோய் நீக்குவதற்கு நோயாளிகளை குணப்படுத்துவதற்காகவும் சாஸ்திரங்களை கற்பதற்காகவும் ஆலயங்களிலே வழிபாடுகள் நிகழ்வதற்காகவும் நந்தவனங்கள் பசுமாடுகள் இவற்றை பாதுகாப்பதற்காகவும் எண்ணற்ற அறங்களை நமது முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் உடல் ஆற்றல் உள்ளவர்கள் உடல் உழைப்பை வழங்கியிருக்கிறார்கள் நல்ல சொற்களால் எல்லோரையும் ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் செயல்களாலும் சொற்களாலும் நல்ல எண்ணங்களாலும் சமூகத்துக்கு எண்ணற்ற நன்மையை ிருக்கிறார் நாமும் வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம் உள்ள ஆற்றல் எதுவாயினும் பொருள் ஆற்றலாயினும் உடல் ஆற்றலாயினும் எல்லாவற்றையும் சமூகத்திற்கு வழங்குவோமாக இலையற்ற இந்த உடல் வாழ்க்கை பெறுவது குறைவாக இருக்கட்டும் வழங்குவது ஏராளமாக இருக்கட்டும் ஈதல் இசைபட வாழ்க அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர் அறநெறிப்படி வாழ்வதும் தானம் செய்வதான் வாழ்க்கையின் குறிக்கும் அறிவை வளர்ப்போம் அறிவை வழங்குவோமா அறச் செயல்களை இடைவிடாது செய்வோமா வம் க்த்தத்வம் கோ்திரும் இவைின் தன்மையை உணர்ந்து ஞாத்தாவாகவும் கர்த்தாவாகவும் இருப்போமா அனுபவிப்பது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோடாக இருந்தால் மனிதவுடன் தேவையே இல்லை அறிவை பெறுவதற்கும் வளர்ப்பதற்கும் வழங்குவதற்குமே மனித உடல் வழங்கப்பட்டிருக்கிறது அன்பு செலுத்துவதற்கும் அறத்தை கடைபிடிப்பதற்கும் மட்டுமே மனித உடல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது செல்வத்தை ஈட்டினாலும் இந்த செல்வத்தை சமூக நன்மைக்கே வழங்குவோம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோலும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறி அன்னசத்திரம் வைப்பதும் ஆலயங்களை பாதுகாப்பதும் பல்வேறு அறச்செயல்களை கடைபிடிப்பதும் கல்விச்சாலைகளை உருவாக்குவதும் மன அமைதியைத் தருகின்ற மகிழ்ச்சியைத் தருகின்ற ஊக்கத்தை வளர்க்கின்ற கல்வி ஒன்று அனைவருக்கும் வயிற்றுக்குச் சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் வயிற்றுக்குச் சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து பாறை உயர்த்திட வேண்டும் அறிவை வழங்கிட வேண்டும் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியாரை மேம்படச் செய்தால் இன்று தெய்வம் எல்லோரையும் வாழ்த்து அறிவை வளர்த்திட வேண்டும் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியாரை மேம்படச் செய்தால் இந்த தெய்வம் எல்லோரையும் வாழ்த்து. பொருள் ஈட்டுவது வழங்குவதற்காகவே இருக்கிறது ஈட்டு உவக்கும் இன்பம் தானத்திற்கு இலக்கணம் சுவத்துவ நிவத்தி என்னுடையது என்பதை என்னுடையது என்கின்ற எண்ணத்தை நீக்குவதே தானம் இதம் நம இதற்று அனைவருக்கும் பொதுவாக விட இருக்கிறது நீர் எல்லோர் பரோக்கா சாம்பி விபூத்தைய छायाम् कुंति स्वयमापते पदार्था वृक्षा सत्ष मर पिर्वे पढ़कर मर अे उपदीले நதிகள் பிறருக்கு நன்மை செய்வதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கின்றன தாங்களே தங்கள் தண்ணீரை உடைமையாற்றிக் கொள்வதில்லை பசுக்கள் பிறருக்காகவே பாலை வழங்குகின்றன தாங்களே அரும்புவதில்லை மகான்களுடைய செயல்களெல்லாம் சமூக நன்மைக்காகவே சதாம் விபூத்தைய பரோபக்கார தாங்கள் தீ இருந்து கொண்டு வருகின்ற அனைவருக்கும் நிழலை வழங்குகிறது உயர்ந்த மரங்கள் பழன்களையும் வழங்குகின்ற சத்ருஷர்களைப் போல லோப அடியோடு நீங்கட்டு வழங்குகின்ற தான புத்தி இடைவிடாது வழங்கிக் கொண்டே இருக்குமாதக சமந்தானம் வழங்குவதே வாழ்வு வாழ்க்கையின் உயிரோட்டம் ஊக்கத்துடன் ஈட்டி பிறருக்கு வழங்குவதில்தான் இருக்கிறது ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உண் अहम सर्वदा दानी भवामी एपंदेनार् लोभबुद्धि अनेट வழங்குவது அனைத்தும் உண்மையில் நம்மை பாதுகாக்கிறது உண்மையான பாதுகாப்பு சேர்த்துக் கொள்வதில் இல்லை உண்மையான பாதுகாப்பு வழங்குவது கொடுப்பதில்தான் இருக்கிறது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட அனைத்தையும் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வோம் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட அனைத்தையும் அனைவருடனும் பகிர்ந்து வாழ்வோம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பகுத்து பள்ளியில் ஓம்புதல் மூலோ பகுத்தவற்றுள்ள எல்லாம் தலை பகுத்து பண்டை வளர்ப்பு பிடிவீஷா அந்தரிஷும் ஷாந்தி தியோஷாந்தி ி அதி அந்த வாய்ஷா ஆதி சந்திரமா நாணிஷா பத்தி ஓஷய்ஷா वनस्पत शाति गो शाशा अश्वशा पुष्श शातिम शाति ब्राह्मण शातिश शातिर शाति शातिर्मे अस्तु शांति மிசம்துிணோ ோசரி